வணக்கம் நண்பர்களே நட்டு நேன் ஹேரி போட்ட கதையை சொல்லும் இதை பகுதி இருநூற்றி அறுபதை சென்னை அரவிந்த் நீங்க கதை விட்டது போதும் இருக்கீங்க என்னை ஆளுக்குட்டு என்ன பிரச்சனை அதுவும் காதல தினமும் அதுவும் நம் அன்பை பத்தி பேசிட்டு இருக்கோம் அன்பே உருவான ஹேரி போட்ட நாவல் பத்தின கதையை சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன உனக்கு பிரச்சனை என்ன மாமா பெரிய அன்பு அன்புதான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஆயுதம்னு சொல்ற டம்புல் மலைத்து நிக்க ஒரு காட்சி வரும் நல்லாதான் இருக்கு டம்புட்ரு மலைச்சு நிக்கிறது எல்லாம் சரி இதெல்லாம் கதை கதையில தாம நடக்கும் நேர்ல எங்க மாமா நடக்குது நேர்ல நடக்குது இல்லையா எங்க நடக்குது ஒரு காதலன் காதலையே எதுக்கு அளவு பண்றான்னு தெரியாது எங்களுக்கு மா வரு உண்மையான அமர காதல் நீங்க சொல்ற கதையெல்லாம் இருக்கு எங்க நினைவுல இருக்கு காதல் வருமா அதுமா ரொம்ப அருமையான கேள்வியை முன் வச்சிருக்கிற அனைவருக்கும் காதலுத்தின நல்வாழ்த்துக்களை சொன்னதோட இதற்கான பதிலை நான் சொல்கிறேன் அன்பின் பலத்தை பற்றி சொல்லும்போது இந்த கேள்வி எல்லாருக்கும் எழுது இது கலியுகம் இங்கே எல்லாருக்கும் பணம் முக்கியம் பொருள் மேல இருக்கிற கவர்ச்சி முக்கியம் அதை பார்த்துதான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறான் கலியுகத்தில் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் குப்பத்தொட்டில் போய் ரொம்ப நாள் ஆச்சு எந்த வகையான அறச்சிந்தனைக்கு உங்கள் இடமே இல்லை உனக்கு திறமை இருந்தால் அடுத்தவனை காக்கா பிடிக்க முடிஞ்சா நீ முன்னேறுவே அடுத்தவனை ஏற்றாத்தான் நீ முன்னேறுவே அடுத்தவனை ஏற்றி பிழைச்சாதான் நீ மேலே வர முடியும் இதுதான் கலியுகத்தோட ஒரே தர்மம் அப்படின்னு எல்லாரும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு நான் காதல் தினத்தில் நான் சொல்கிறேன் இந்த ஹாரி பாட்டில் என்னோட சொந்த அனுபவத்தால் நான் கற்றுக்கிட்ட பாடத்தை சொல்கிறேன் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி நீ எப்படி மற்றவங்கிட்ட சுற்றி இருக்கிற பொருட்கள் கிட்ட நடந்துக்கிறியோ அதே மாதிரிதான் சுற்றி இருக்கிற மக்கள் பொருட்கள் விலங்குகள் எல்லாம் உங்ககிட்ட நடந்துக்கும் அதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் ஏன் சொந்த வாழ்க்கையில் இருக்கு நான் படித்த புத்தகங்கள் இருக்கு எதை சொன்னி இறந்ததுக்கப்புறம் செத்து போனவர்கள் நினைச்சு ஏன் செவரஸ் நேர்ஸ் அப்படி இருக்க போகிறாரு அப்படிலாம் நஜ வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொன்னியே என்னோட சொந்த அனுபவத்தையே நான் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆந்திரா பேங்க்கில் வேலை செஞ்சேன் அதனோட அப்பா வேலை செஞ்ச பேங்க் அதில் வேலை செஞ்ச ஒரு புனிதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்பா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார் இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி நான் சேரும்போது அவர் இறந்து எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் அங்கே இருந்த ஆஃபீஸர்லேருந்து மேனேஜர்லேந்து அங்க வேலை செஞ்ச பியூன் வரைக்கும் எல்லாரும் நம்மளை எப்போ நடத்த போறாங்க ஒரு மனுஷன் மேனேஜரா இருந்திருக்காரு அவரால் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுக்கு அவர் மேலே இருக்க கோவத்தில் நம்ம மேல்தான் தான் காட்டுவாங்க பயந்து பயந்து இருந்தேன் சேரும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பயமாவே இருக்கும் ஆனால் நான் உள்ள போனதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நேர்மார் எல்லாரும் என்னை அவ்வளவு பாசமாக நடத்தினாங்க ஒருத்தரையும் என்னை ஓடி ஓடி எனக்காக கவனிச்சாங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பியூன் கூட சொல்லுவாரு உங்க அப்பாவை எங்களால் மறக்கவே முடியாது ராஜேந்திரன் சாரை மறக்கவே முடியாது என்னப்பா அப்படி காரணம் அப்படி என்னப்பா அவர் செஞ்சுட்டாருன்னு நான் கிண்டலா சிரிச்சுட்டே கேட்பேன் நாங்கள் நைட்டு பகல்லாம் வேலை செய்ய முடிய வேண்டியிருக்கோம் இரண்டு ஒர்க் அந்த ஒர்க் இந்த ஒர்க்னு நைட்டு ரெண்டு மணிக்கு நாங்கள் கூட இருந்தா கூட சிம்பிளா சும்மா கூட இருக்கானே பியூனு கடமைக்கு இருக்கானே எனக்கு டைமுக்கு டீ காப்பி கொடுத்தானா சாப்பாடு கொடுத்தானு மட்டும் கண்டுக்கிட்டு விட மாட்டாரு நீ சாப்பிட்டியா நீ சாப் நீ டீ சாப்பிட்டியா நீ டைமுக்கு சாப்பிட்டியா உன்னோட குடும்பம் எப்படி இருக்கு அவங்களுக்கு அது சரியாயிடுச்சா அவங்க கொண்டாடி உடம்பு செல்லன்னு சொன்னியே பிள்ளைக்கு அந்த பிரச்சனைன்னு சொல்லி அதை சரியாயிடுச்சா அப்படிலாம் எங்க அப்பா வரிசையா கேட்டுட்டே இருப்பாராம் அதை அவர் இறந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சு என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் சொல்றதுனால என்னால அவங்களுக்கு என்ன ஆக போதுமா நான் ஒரு சாதாரண கிளர்க்கா எனக்கு அவங்க உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்னோட அவ்வளவு பெரிய சீனியர்ஸ்வங்க அப்படிப்பட்டவங்க அப்பாவோட பேரை சொல்லி அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வச்சு எனக்கு ஒவ்வொரு சமயம் உத உதவியாக இருந்தாங்களே இதுக்கு என்ன சொல்கிற ஒரு இறந்தவர் மேலே அவரும் ஒரு பையன் தான் அவரும் ஒரு கூட பேசின சப் ஸ்டாஃப்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாரும் ஆண்கள் தான் அது ஒரு ஆண் பெண் காதலும் கிடையாது ஒரு சாதாரண மேனேஜர் பியூன் உறவு தான் அவங்களே அவ்வளோ அன்பாக இருக்கும்போது அன்புக்கு சக்தி இல்லைன்னு ஒன்றால் சொல்ல முடியுமா அதனால் சொல்கிறேன் இறந்ததுக்கு பிறகும் உண்மையா அன்பா வாழ்ந்தவங்க மேல அன்பு என்னைக்குமே உலர்ல இருந்துக்கிட்டே இருக்கும் நீ அடுத்தவங்களுக்கு செய்யற நன்மை உன் பரம்பைக்கும் உன் பரம்பரைக்கும் திரும்ப நன்மையா வந்துதான் முடியும் இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளு மிருகம் கூட உன்கிட்ட அன்பா இருக்கின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் புக்கில் படிச்சேன் சாண்டோ சின்னப்ப தேவர்னு ஆமா ஆமா இதை எழுதுகள் எல்லாம் மிருகங்கள் எல்லாம் வச்சு படம் எடுத்தாரு சொல்லுவாங்களே அவரேதான் அவரோட சின்ன வயசு அனுபவம் அவர் சின்ன வயசுல வயல்கள்ல ஓடி ஓடி ஓடி ஓடி போய் வேலை செய்வாராம் அவர் அப்பப்போ சாப்பாடு தூக்கில் கட்டிட்டு போய் சாப்பிடும்போது ஒரு நாய் அவர் கூடையே வருமா அவர் அப்பப்போ சாப்பாடு கொஞ்சம் அதுக்காக மிச்சம் வச்சுட்டு தரையில் சாப்பிடுவாராம் அவர் சாப்பிடும்போது எப்படா சிந்தும் அதை சாப்பிடலான்னு கூட பக்கத்துலே இருந்து சாப்பிட்டுட்டே இருக்குமா ஒரு நாள் என்னாச்சா அவர் தூங்கும்போது அடையே சாப்பிட்டுட்டு அசதியில படுத்திருக்காரு பக்கத்துல நாயும் படுத்திருக்கு திடீர்னு அவர் முளிக்கிறாரு பக்கத்துல ஒரு பாம்பு அவர் அவசரம் அவசரமா எந்திக்கிறாரு அந்த பாம்பும் படையெடுத்துருச்சு அடுத்த செகண்ட் அவர் கொட்ட போது அந்த சமயத்துல பக்கத்து இந்த நாய் அந்த பாம்பை தாக்கி ரெண்டும் சண்டை போட்டு அந்த பாம்பு நாயை கொத்திட்டு போயிருச்சு அந்த நாய் அவருக்காக உயிரை விட்டுருச்சு இதுக்கு காரணம் என்ன அவர் அப்பப்ப ஒருவேளை போட்ட சோறு அவர் உயிரை காப்பாத்தி அவரை மிக பெரும் இயக்குநரா தயாரிப்பாளரா அதுக்கு என்ன நீ சொல்ல வர ஒரு மிருகம் கூட நீ எப்பயோ போடுற சாதாரணமா வைக்கிற ஒரு படி ஒரு கை சோருக்காக உனக்கா உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறத கண்கூடா பல இடங்களில் பார்க்குறோம் கேட்குறோம் இதுக்கு மேல என்ன உதாரணம் சொல்றது இப்ப என்னோட சொந்த இப்ப ஆஃபீஸ்ல இருக்கவங்க எனக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க தெரியுமா நான் எப்பயோ அவங்க ப்ராசஸிங் லோன் சாங்ஷன் பண்றதுக்காக சில பேப்பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்றதுக்காக நான் எதிர்பார்த்த சமயத்தில் நான் கேட்காம எனக்கு ஒரு எவ்வளவு உதவிகளெல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி உதாரணங்களை அறிக்கிட்டே போலாம் வாழும் உதாரணம் இறந்ததுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அவரை நினைச்சிட்டு எனக்கு வந்த உதவிகள் இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்களை சொல்லிட்டே போலாம் இது மட்டும் என்ன இப்ப நற்றினை இன்னைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கிட்டத்தட்ட ஆயிரமாவது எபிசோடை அது எப்படி இந்த நற்றினைக்கு எவ்வளவு பேர் நன்கொடை கொடுக்குறாங்க தெரியுமா எவ்வளவு பேர் நன்கொடை கொடுக்குறவங்க நான் ஏடிஜில இன்கம் டேக்ஸ் டிடக்ஷனுக்காக தான் கொடுக்குறேன் எனக்கு அதுக்கான ரெசிப்டை கொடுங்க உங்க ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர்ட் நம்பர் என்னன்னு யாராவது என்னைக்காவது கேட்டு பாத்திருக்கியா அட இல்லாமா எப்படியெல்லாம் நடக்குது அதுக்கும் காரணம் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த நெற்றினை ஆரம்பிச்சதோட நோக்கம்தான் ஏதோ நம்ம சசிகுமார் ஐயா இந்து பேப்பர்ல வேலை பார்த்தோம் அதுலன்னு மேல மேல ப்ரமோஷன் வாங்குவோம் குடும்பத்தை நடத்தணும்மா பேசாம இன்னொரு பெரிய நகரத்துக்குள்ள போய் டிரான்ஸ் செட்டில் ஆனோமா ஒரு வீடு வாங்கணுமா ஒரு கார் வாங்கணுமா பங்களா வாங்கணுமா குழந்தைகளை இன்னும் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சோமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா சென்ட் அடிச்சோமா செட்டில் ஆனோமா இல்லாம அது மட்டும் நான் பண்ணா போதாது இந்த சமூகத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கிற முக்கியமான செய்திகள் பல நியூஸ் பேப்பர்ல வர முக்கியமான செய்திகள் பார்வைத்திறன் அற்ற மாணவர்களுக்கும் போய் சேரணும் அதுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கணும்னு தந்த குளர் குரல் வளத்தை யூஸ் பண்ணி அவர் முதல் முதல்ல படிக்க ஆரம்பித்தாரே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதனால தான் அவருக்கு இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல உதவிகள் வருது பல பேர் பல திறமையாளர்கள் பல ப்ரோக்ராம்களெல்லாம் செஞ்சு சூப்பராக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களோட நட்டினைக்காக பல ப்ரோக்ராம்களை டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சர்வசாதாரணமாக வருமா அவரோட அந்த எண்ணத்தோட எதிர்வொலியாக இந்த உலகம் உருவாக்கி தந்த மனிதர்கள்லாம் இவங்கெல்லாம் ஸோ இதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கியோ அப்படி தான் இந்த உலகம் நடந்துக்கும் நீ ஆசி தூட்டுற ஆம்பளை பொம்பளை மேலே ஆசி தூத்துறான் பொண்ணு ஆம்பளைங்களை இதெல்லாம் நீ கடைசியாக ஒரு மிகப்பெரும் உச்சக்கட்ட செய்தியாக மீடியாவில் வர்றது தான் நீ பார்க்குற அந்த உச்சக்கட்ட நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள்லாம் அதை நோக்கி ஒரு மனுஷனையோ ஒரு பெண்ணையோ மனுஷையோ தூண்டி விட்டுதுன்றது நம்ம யாருக்கும் தெரியாது எல்லாரோட செயலுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு ரெண்டு பேர் பக்கமும் தப்பு இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீ இந்த உலகத்துல எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உலகம் எங்கிட்ட இருக்கிட்டே இருக்கும் நீ கடவுளை இல்லையோ அது அடுத்த விஷயம் சுத்தி இருக்கிற உயிரினங்களுக்கு அன் கிட்ட அன்பாரு இப்ப கோடை காலம் வருதா தெனமோனோட பால்கனியில வீட்டு பால்கனிலையோ டெரஸ்லையோ ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி வை அதை குடிச்சு பறவைகள் விலங்குகள் உனக்கு நன்றியா இருக்கும் நீ நூறு ஆயிரம் கோடின்னு கொடுக்க வேண்டாம் ஒரு கையளவு சோறாது வீட்டுல மிச்சமாவிற சோறையாது ஒரு காக்காக்கு வை கஷ்டப்படுற ஏழைக்கு ஒன்னான ஒன்னாலான உதவிகளை செய் ரொம்ப படிக்க முடியாதவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஏழையா இருந்தாலும் உன்னால செய்ய முடியும் நீ ஸ்கூல்ல போற போற டெய்லி டெய்லி உன்னால பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும் யார் யார் உங்கிட்டு இருக்க திறமையை கூட வளர்த்துக்க முடியாம எவ்வளவு பேர் இருக்காங்க நிறைய பேர் பாடம் படிக்க முடியாம புரியாம இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன பாடம் டெய்லி குட்டி குட்டி பாடம் ஒன்னால சொல்லி கொடுக்க முடியும்னா சொல்லி கொடு இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் சுத்தி இருக்கவங்கிட்ட செஞ்சுட்டே இருந்தனா நீ உனக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் உன்னை சுத்தி இருக்கவங்களும் அன்பா இருப்பாங்க இந்த கலியுகமும் சத்திய யுகமா உனக்கு தெரியும் இததான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வருது நற்றனையை பத்தி நடுல எடுத்து விட்டு அவரோட நல்ல பேரை வாங்கிட்டீங்க உங்களோட ஓட்ட ப்ரோக்ராமையும் சொல்லி இதை நான் ஹாரி பற்றி போடுறாருன்னு ஒரு ஐஸ் வைக்கிறீங்க அப்படியே வச்சுக்கோயே நான் சொன்னதை ஃபாலோ பண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன் நீ உலகத்துக்கு எப்படி இருக்கியோ அப்படிதான் உலகம் உங்ககிட்ட இருக்கும் அதை நான் கடைசியா சொல்ல வருது இந்த காதலர் தின தினத்துல அனைவருக்கும் நான் சொல்ல வரும் கருத்து அதுதான் சோ செவரஸ் மீர்ஸோட மெமரியை படிச்சுட்டு படிச்சு பார்த்துட்டு அப்படியே நேரடியா அந்த மெமரிக்குள்ளேயே விழுந்து எந்திரிச்சிருக்கான் ஹேரி அந்த செவரஸ் நேம்ஸோட மெமரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஹேரிக்கு தெள்ள தெளிவா ஒரு விஷயம் தெரியுது நம்ம செத்தையாகணும் வாழ்டமோட் கையாலே நம்ம கொலை பண்ணப்படணும் அப்பதான் ஏ உடம்புக்குள்ள இருக்கிற அவனோட ஆத்மா அழியும் அப்படியே உட்காந்துருக்கிறான் கிட்டத்தட்ட வாழ்டமோட் கொடுத்த ஒரு மணி அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு அவனால் அந்த மெமரியிலிருந்து இன்னும் முழுசா வெளியே வரவே முடியல எப்படி டம்பிடுறார் சிவரஸ் நேப்ஸ் என் வாழ்க்கை எப்படி வடிவமைச்சிருக்காங்க எனக்காக ரெண்டு பேரும் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க என்னோட அம்மாக்காக செவரஸ் நேப்ஸ் முழு வாழ்க்கையை கடைசி நொடி வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு எவ்வளவு தியாகங்களை பண்ணியிருக்காரு என் மேல ஆயிரம் வெறுப்பா இருக்கலாம் என் அப்பா மேல அந்த வெறுப்பை என் மேல கக்கியிருக்கலாம் ஆனா என்னதான் இருந்தாலும் மனசுல ஆழமா என் மேல ஒரு அன்பு இருந்திருக்கு அந்த அன்பு நான் உயிரோட இருக்கணுமேன்ற வருத்தத்தினால ஒரு தியாக தொண்டை இருக்கிருக்கு கடைசியில் டம்பிள்டர் கிட்ட கூட சண்டப்புற லெவலுக்கு அவர் கொண்டு வந்திருக்கு கடைசி அவரோட நினை நினைவுகளை என்கிட்ட கொடுக்கும்போது அவர் கண்ணில் ஆழத்துல ஒரு அன்பு தெரிஞ்சுதே அப்படியே அம்மாவோட கண்களை பார்த்ததுனால அன்பு வந்ததோ என்னவோ எப்படி ஒரு மனுஷங்க ரெண்டு பேரும் அவர் எப்படி டம்பிள்டர் பிளான் பண்ணியிருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட ஃபால்ட்டமோட்டோட ஆன்மாக்கள் எப்படி அழியும் அவன் தெரிஞ்சு கடைசியில பாம்பை மறைச்சு விட்பான்னு கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு அதுக்கு ஏத்த மாதிரி சவரஸ்னேப்ஸ் எப்படி பிளான் பண்ணி ஏங்க வச்சிருக்காரு எல்லாம் செஞ்சு என்ன யூஸ்யூ புரியலையே இப்ப பாம்பை அழிக்காம நான் சாவறேனே அந்த பாம்பு அப்புறம் எப்படி அழிக்கிறது அப்புறம் அவனை எப்படி அழிக்கிறது நான் சுத்து பேரணும்ன்றாரு இதை ஒரு கணிக்கலையோ பாம்பை நான் அழிச்சுட்டு கடைசி அவரு முன்னாடி விழுவேன்னு சொன்னாரோ ஆனா பாம்ப பாதுகாப்பு கூண்டுக்குள்ளாது இருந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும் நான் உயிரை விடணும்னு சொல்லணும்னு சொன்னாரு செவரஸ்நேப்ஸ் கிட்ட சொன்னாரு அப்ப அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைக்கிற சக்தி எனக்கு இல்லைன்னு அவருக்கும் தெரியும் அப்ப பாம்பு சாவிறதுக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேன்றது உண்மையும் அவருக்கு தெரியுது என்ன பிளான் வச்சிருக்காரு எப்படி அப்ப பாம்பும் அவனு அழியும் இதை யார் வந்து சொல்லுவா சொல்ல வேண்டிய செவரஸ்நேப்ஸும் செத்து போயிட்டாரு அதுக்கு மேல எந்த ரகசியமும் அவர்கிட்டையும் டபுள்ன்ற சொல்லி வைக்கல அவரோட ரகசியங்கள்ல ஒரு பாதியே சவரஸ் நேபிஸ்டாயும் மீதி பாதை என்கிட்டையும் சொன்னாரு ஆனா அவர் சொல்லாத பல விஷயங்கள் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இப்படியே உட்காந்துட்டு எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிடும் அப்படின்னு ஹாரி கடுப்புல எப்படியே எந்திக்கிறான் கொடுத்த கிரைஃபண்டோட வாழும் போயிருச்சு அது இருந்தாலும் அந்த பாம்ப பாதுகாப்பாவ பாதுகாப்பா வச்சிருக்க அந்த கூண்டு எப்படி நான் உடைப்பேன் செவரஸ் நிப்ஸ் கூட பேடி பேசிட்டு இருக்கும்போதே அந்த கூண்டை உடைக்கலான்னு முயற்சி பண்ணேன் ஆனா என்னோட ஒரு தவறான நகர்வுகள் கூட ஸ்ட்ரீட்டா வாழ் மோட் கிட்ட நான் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துரும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிரும் அதனாலதான் நான் பண்ணேன் எது எந்த முயற்சினால எடுக்க முடியல அந்த கூண்டை உடைக்கிற வழி யாருக்குமே தெரியே அப்படியே ஏடி யோச்சுட்டு அந்த அறையிலிருந்து எந்திக்கிறான் மாய போர்வை அப்படியே அது பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே நடந்து போறான் காசில்ல ஃபுல்லா நடக்கிறான் யாருமே இல்ல ஹாக்வேர்ட்ஸ் கேசில் ஒரு பக்கமா அப்படியே இடிஞ்சு கிடக்குது எல்லாரும் ஹால் பக்கம்தான் இருக்கான் போல ஹேரி அப்படியே ஹால் பக்கமா போலாமான்னு பாக்குறான் இல்ல நான் இறக்கணும் இறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யார் கண்ணையும் படக்கூடாதுன்னு மந்திர போர்வே தமிழை போத்திக்கலாம் இருந்தாலும் ஹால் பக்கமா போகும்போது யாராவது நம்மளை பார்த்து ஐயோ நீ சாகாத நீ உனக்கு வேணும் எங்களுக்கு நீ வேணும் இப்ப யாரா கூப்பிட மாட்டாங்களான்னு ஒரு பக்கம் ஹாரிய ஒரு பக்கம் உனோட ஆசை அப்படியே மனசுக்கு இல்லுது இன்னொரு பக்கம் இல்ல நீல் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் இந்த உலகத்துக்கு வேஸ்ட் உன்னால இன்னும் பல பேர் சாகத்தான் போறாங்க நீ உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உலகத்துக்கு தீமை தான் செய்யற படுபாவி இன்னும் நீ உயிரோடு இருக்கியே போ உன மனசு ஒரு பக்கம் உன முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் யாராவது என்ன கூப்பிட மாட்டாங்களா யாராவது இரு ஒன்னு நான் வச்சு காப்பாற்றுறேன் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க சாக வேண்டாம் அப்படின்னு உயிர் மேல இருக்கிற ஆசை ஒரு பக்கம் யாரா கூப்பிட மாட்டாங்களான் ஆசையா இருக்கு அவனோட பக்கம் அப்படியே தடுமாட்டத்திலேயே ஹேரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கால ரொம்ப கனத்த இதயத்தோட நடந்து நடந்து ஒரு ஒரு அடியா அடி மேல அடி எடுத்து வச்சு போறான் ஹால் கிட்ட போனன்னே கிரேட் ஹால் கிட்ட போனே அவனுக்கு ஒரு ஷாக் இதை யாரே நெவில் எடுத்துட்டு வரா காலின் கிருவி சின்ன பையனாச்சு இவன் செத்துட்டானா நெவில் அப்படியே காலின் கிருவியோட டெட் பாடி அப்படியே தோல்ல கஷ்டப்பட்டு எடுத்துட்டுறான் இருப்பா இருப்பா நான் அவனை தோல்ல தூக்கி கூட்டு போறேன் நான் போட்டு கூட்டு போறேன் அப்படின்னு ஆலிவன்ற வந்து காலின் கிருவியோட டெட் பாடியை தான் தோல் மேல வச்சு தூக்கிட்டு போறாரு நெவில் திரும்பவும் நடந்து போறான் கிரவுண்ட்ல இன்னும் நிறைய டெட் பாடிஸ் இருக்கு போல ஹாரி எடுக்கிறதுக்கா போறான் நெவில தொடர்ந்தே ஹேரியும் போறான் நெவில கூப்பிடலாமா வேணாமா நீ வச்சுட்டே இருக்கிறான் நெவில் அப்படின்னு மாயப்பூர் எத்துக்கிட்டு ஹேரி கூப்பிடான் பயந்துட்டண்டா எது திடீர்னு பின்னடு நிக்கிற ஏற்கனவே அல்லோல கலவை போட்டு கிடக்குது நீ வேற வந்து எண்டா பயன் காட்டுற நீ என்ன இந்த பக்கம் நீ எந்த சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஒண்ணு ஒப்படைக்க போறியா இல்ல நிவில் ஒரு நான் ஒரு சின்ன திட்டத்தோட போறேன் நம்ம சண்டை போறோம்ல கண்டிப்பா கண்டிப்பா அந்த சண்டையோட பாட்டு தான்ண்டா அந்த சண்டையோட ஒரு பகுதியான ஒரு திட்டத்தோட போறேன் நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேராகும் அதுக்குள்ள ஒரு விஷயம் நீ பத்திரமா கேளு ஒரு விஷயம் நீ ரொம்ப கவனமா கேளு என்னடா சொல்வர என்ன முக்கியமான விஷயம் டே வாழ் மோட் கிட்ட பேர் சொல்லமா ஆடா இவ்வளவு நடந்து போச்சு அவனே வர போறான் என்னடா பேரை சொல்றதுக்கு பயப்படுற வாழ்ட்டு கிட்ட ஒரு பாம்பு இருக்குல்ல ஆமா நாகினி ஆ கேள்விப்பட்டிருக்கேன்டா அந்த பாம்பு கொலை செய்யப்பட வேண்டும் என்னடா சொல்ற பாம்ப கொலை பண்ணுமா ஆமாண்டா ஹாரிக்கு என்ன சொல்றனே தெரியல ஏண்டா இதே செய்யலாமே நான் கொஞ்சம் வேலையா போறேன் அந்த சமயத்துல ஒருவேளை சந்தர்ப்பம் அமையலாம் ஹெர்மியானி ரான் கூட அவங்களுக்கு கூட ஏதாவது இப்படி டேரியோட தொண்டு அடைச்சுக்குச்சு அவன் நினைக்கிறது அவனால சொல்லவே முடியல இல்ல நான் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது தம்பிள் எப்படி தான் சாவ போறது தெரிஞ்சு எவ்வளவு கூலா இருந்தாரோ தன்னோட திட்டங்கள்லாம் தான் செத்ததுக்கு அப்புறம் கூட எப்படி நடக்கணும்னு எவ்வளவு கூலா பிளான் பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு போனாரோ அதே மாதிரிதான் நான் இருக்கணும் நான் சாவ போறது உண்மைதான் தம்பிள் ரெப்படி தனக்கு மூணு பேர் தன்னோட திட்டங்களை தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு என்ன அருமையானி ராண விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி நான் மூணு நெவில விட்டுட்டு போறேன் இல்லடா வேற ஏதாவது வேலையா அருமையானி ரான் பிஸியா இருந்தாங்கன்னா அப்படின்னு பேச்ச மாத்திட்டான் நீ அந்த பாம்பை கொலை பண்ணணும் சரியா சரிடா சரி நிச்சயமா செய்றேன் நீ வேற வேலையை ஏதானே போற அவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒண்ணு போலியே இல்லடா நிச்சயமா இல்லடா நான் வந்துருவேன் கொலைப்படாத யாரி சொல்லிட்டே திரும்பவும் மாயப்பூரை போத்திட்டு போறான் நிபல் திரும்பவும் ஓடி வந்து பிடிச்சிருவானோ திரும்பவும் கேள்வி கேட்ட உண்மையை சொல்லிருமோ போய் நேரிக்கு பயம் அப்படி நடந்து நடந்து போறான் இப்படின்னு ஒரு குரல் கேக்குது தரையில ஒரு உருவம் படுத்துட்டு இருக்கு அந்த உருவத்தும அந்த உருவத்தை நோக்கி இன்னொரு உருவம் குனிஞ்சிட்டு இருக்கு சாவ நோக்கி போகவே மனசு வர மாட்டேங்குது இந்த உருவம் முகத்துல முடிச்சதுக்கு அப்புறம் நான் அப்படி சாவ நோக்கி போவேன் ஹாரி மனசுல இந்த போராட்டத்தை இன்னும் ரொம்ப தீவிரமா உருவாக்கின அந்த உருவம் என்ன அந்த உருவத்தை மீறி அவன் போறானா தொடரும்